மன்னிய சிவன் யான் ஐயா அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க நீங்க கொஞ்சம் திருவார்பான பாருங்க செம்பொன்மணி மாட கூங்குடல் மின்னவிரும் செம்பொன்மணி மாடக்கூடல் மதி மதிப்புடல் எங்க அந்த மாடம் எப்படி போகுமா அதுக்கு மேல தினமும் ஒவ்வொரு நாளும் சந்திரன் வந்து மோய் தான் போகணுமா அவ்வளவு அப்படிப்பட்ட அந்த அருமையான மாற எதனால் ஆக்கப்பட்டதுன்னா செங்கல் சுண்ணாம்பு சிமெண்ட்டுக்கே பேச்சு இல்ல போட எல்லாம் ஒன்பான் மணிகள் நவரத்தினங்கள் அதுல இழைக்கப்பட்டிருக்கும் அவருடைய உயர்ச்சி உயர்ச்சியை குறித்தது இவருடைய உயர்ச்சி அதனுடைய அழகை குறிப்பது அப்படிங்களா திருமுறையும் திருவிளையாடப் பிராணமும் இதை ரெண்டு போதாமூரத்தில் விட்டு பாரசனி கேட்கணும் இவங்களை நிறுத்தி இந்த நிறுத்தி இதை நிறுத்தி இதை நிறுத்தி அப்படின்னா ரொம்ப அழகான பகுதி என்னைக்கு செய்ய போறோம் இதெல்லாம் நம்ம சுவாமியுடைய அந்த உளாசியினாலே அவங்க திருவிடியில் இருந்து இதனா திருமுக பாசனம் திருவிழா பாணமும் யார் நினைக்க போறோம் திருமுக பாசனம் நினைக்கும் போது திருவிழா பணம் வராது பானம் நினைக்க அது வராது அப்படிதான் நம்முடைய போயிட்டு அப்படி போலாமா போக கூடாது எனவே மின்னவிரும் செம்பொன் மணி மாடக் கூடல் மேயசிவன் அங்கே மன்னிய சிவன் மன்னிய சிவன் ரெண்டு சொல்லி என்னன்னா அல்லவா மன்னியன நிலை பெற்ற சிவன் என்னுடைய ஆளவாய் தான் அவனுக்கு என்னது மாட மதுரை அரசிய போற்றி கூடல் இலங்கை குருமணி போற்றி கூட இலங்கை குருமணி போற்றி தங்கியிருக்க பெருமான் அதனால அங்கையற்கி தன்னுடன் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே பெருமானும் பெருமாட்டி வீட்டிற்கு ஆளவாயுது என்ற சொல்லுமே இந்த மன்னிய சிவன் யான் அங்கே இங்கே மேய சிவன் என்று சொன்னார் சரி மன்னிய சிவன்யான் மூர்த்திகள் கொஞ்சம் ஆரம்பிக்கிட்டோம் மொழிதருமாற்றம் அப்படியே மூர்த்திகள் கொஞ்சம் நிறுத்தணும் நிறுத்தணும் மொழிதருமாற்றம் யாம் எழுதி விடுக்கும் மாற்றம் யாம் எழுதி விடுக்கும் மாற்றம் எழுதோடு இல்லாமி வைக்கிற கடிதம் ாம் எழுதி விடுக்குமாற்றம் ரொம்ப அருமை அடுத்தது மூர்த்திகள் கொஞ்சம் அப்படின்னாரு என்னது மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் என்னது குருமா மதிபுரை குலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்கே நன்னர் முகில் என புலவர்க்கு உதவும் சேர நரபாலன் காண்கே அங்க என்ன சொன்னார் அங்க என்ன சொன்னார் முடிதரு மாற்றம் குருமா மதிபுரை குரவிய நிழற்கீழ் சேரலன் காண்க என்று சொன்னார் அப்போ அங்கே கேட்ட சேரமான் பெருமாள் காண்க சொன்னார் ஆனா என்ன சேரமான் குருமா மதிபூரை குரவிய குடை அதுக்கு முன்னால ஒரு வரி விட்டு போச்சு ரொம்ப அருமையா இருக்குமே ஒரு வரி நமக்கு பாக்கி இருக்குது அந்த பாட்டு எழுதி வைக்கணும் என்ன பாட்டு அமைந்திருக்குமே ரொம்ப அருமையா பதினோரு வரி தான் அதுல மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமீசை நிறவு பால் நிற வரிச்சக அண்ணம் பயில் புயல் ஆதவாயில் மன்னிய சிவன் யான் முடிதெருமாட்டம் குருமா மதிப்புரை குலவிய கொடைக்கீழ் செருமா வகைக்கிறதுக்கு முன்னால கொடையை பற்றி சுரப்பிக்கும் கொடையை பத்தி அது வந்து திருத்தொண்ட தொகை வருது காரு கொண்ட கொடை கடறி தரிவார்க்கும் அடியேன் மேகம் போல கொடுப்பட அதுபோல் திருமுக என்ன வழி வருது வருது பதினொராந்திர வரி கையில இல்ல இல்ல முதல் பாட்டில் இது மதிமலி புரிசையில் இந்த பகுதியில் ஒரே ஒரு இந்த கொடைத்தன்மை பற்றி ஒரு சொல் இருக்கிறது அதை அப்படியே வைத்து பாடாறுவர் என்ன சொல்லுகிறார் நன்னர் முயல் என புலவர்க்கு உதவும் பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி செருமா உருவலன் காங்க பாவலருக்கு எப்படி தெருவாராம் உரிமையின் உரிமையின் உதவியினர் உரிமை உரிமைன்னா எங்கேயாவது சேர நாட்டுக்கு போனோம்னா ஒரு புலர் வந்தாங்கன்னு சொன்னா மூளை பண்றத்தை திறந்து விட்டுறது விட்டுட்டு இதுல ஐயா எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கிறது அப்படின்னா இது வேணாங்க எனக்குனர் ஆனா நீங்க வேண்டி எடுத்துக்கல அவங்க தானா எடுத்துக்கொண்டு இது போருங்க வணக்கம் இதுவே அப்படின்னு சொன்னா அப்படி அவங்க கிட்ட உரிமையை கொடுத்துடுறது குடையலை இவர் கொடுத்துட்டு போங்கயாங்கிறது இல்ல உரிமையின் உரிமையின் உதவி செருமாவைக்கும் சேரலன் காண்க அப்படின்னா இங்கே அது எது பண்ண கருமா முயிலன எப்படி கருமையாக இருக்கிற மேகமானது தவறாமல் மழையை பொழிது கை கருதாமல் உதவுமோ அது கொடுக்கின்ற சேரலன் காண்க காண்கே அப்படின்னர் அடுத்தது மூர்த்திகள் என்ன அப்படின்னா இப்ப அனுப்புனர் யார் ஆலவாயில் மன்னிய சிவன் பெருனர் யார் செருமா ஒழிக்கும் சேரலன் காண்க கடிதம் எழுதுறது நீங்க எப்படிதான் எழுதுறான் அனுப்புனர் அட்ரஸ் தான் எழுதுறான் டூ முன்ன போட்டு எழுதுறோமா இல்ல கிடையாது கையெழுத்துக்கு வலதுபுறம் போடுறது இப்ப என்ன கொஞ்சம் அமெரிக்கா மாதிரி ஸ்டைல் மாறி இருக்கு இடதுபுரம் போடுறதா இருக்கு இப்ப போட்டால் இன்னும் ரொம்ப ஸ்டைல் நடக்கும் கண்டித்து இல்லாமல் நாமெல்லாம் வலதுபுறம் தான் போட்டுருக்கோம் தங்கள் அன்புள்ள போடுறோம் இப்ப என்ன இப்படி போகணுன்னு தங்கள் அன்புள்ள இங்கே போட்டா கொஞ்சம் மேலே அதிகமான ஒரு அமைப்பு சரி வச்சு இப்படி கையெழுத்து போடுறதுக்கும் எனவே இப்ப என்னன்னு கேட்டா இப்ப அனுப்புனர் பெருனர் ரெண்டும் அருமையா சொல்லி முடிச்சாச்சு செருமா வைக்கும் கேரளன் கான்க இப்ப யார் அருமாப்படுத்தணும் வர்ற ஆள் அறிமுகப்படுத்த பத்திரன்பால் அன்பன் இது திருமுக பாசனம் அருமையாக யாழ் வாசிப்பான பத்திரன் அதுல ஒரு அருமையான கருத்து இந்த யாழ் அவன் வாசிக்கிறதுக்குதே வாசிப்பது அந்த யாழினுடைய பண்பும் கெடாமல் வாசிப்பார் தன்னுடைய பண்பும் கடாமல் இருக்க முடியும் சில பேர் நல்ல புலமே இருக்கும் ஆனா அதிகமா இருக்கும் இங்க யாரையும் குறிப்பிடல கற்பனையே எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சதுதான் என்ன பண்றது நல்ல புலமே அழகா பாடுவாங்க ஆனா கொஞ்சம் அங்க இருக்கும் நல்லதான் சிலது அதுங்களா அதுவும் இல்லை இதுவும் இல்லை அதுபோல இங்க எப்படி எல்லாமே ல எவரும் தரமும் இருக்கு அது போல பழகுவதற்கு அப்படி இருக்கான் பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் அது அங்க அல்லவா எங்கே மூர்த்திகள் இருக்கட்டும் இங்க பாடட்டும் இன்னிசை யாழ்பத்திரன் இன்னிசை யாழ்ப்பத்திரன் பண்பால் யாழ் பயில் பானபத்திரே இன்னிசை யாழ்பத்திரன் என்று சொன்னார் இனியும் கூட பாருங்க இந்த இன்னி செய்யுங்கிறது அரைமொழி அருமையானது இன்னிசை இந்த யாழினிடமாக தோன்றுகின்ற இனிய இசையும் குறிக்கும் இன்னிசை இனிமையான புகழ் புகழ் மேம்பட இருக்கின்ற பெரிய பானபத்திரன் சரி அந்த இன்னி செய்யாள் பானபத்திரன் அங்க என்ன சொன்னார் இப்படி கொடுக்கின்ற அவன் எப்படி வந்தான் என்று சொன்னார் அவனுக்கு ஒரு பரிந்துரை என்ன பரிந்துரையினர் அடிக்கடி சொ பரிந்துரைக்காம போலர் கொ சின்ன சில வளக்கி வளக்கி ரெண்டு மூணு பக்கம் எழுதி இவருக்கு உதவுனது எனக்கு உதவ மாதிரி இவங்க என்னுடைய குடும்ப நண்பர் எனக்கு குடும்பம் இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப காலமா நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை ஏழு தலைமுறை இப்படி கல்யாணத்துக்கு உதவுவாங்க மற்றதால உதவுவாங்க இப்படியெல்லாம் எழுதுவாங்க ஒரே ஒரு பரிந்துரைன்னு வருகின்ற பொழுது ரெண்டே தொடர்ல பரிந்துரை அமைந்தது என்று சொன்னால் அநேகமா தமிழ் இலக்கியங்களிலே இது மாதிரி ஒரு பரிந்துரை இல்லை முதல்ல பரிந்துரை கடிதம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் காதல் கடிதங்கள் இருக்குன்னா சிலப்பதியாக வேண்டிய கடிதம் இருக்குது இல்லைங்களா திருத்தகத்தேவர் சிந்தாமணியில் இருக்குது கடிதம் எல்லாம் இருக்குது ஆனா அந்த கடிதத்தில் இது மாதிரி வந்து ஒருவருடைய பரிந்துரை செய்து அனுப்புகிற கடிதம் இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அந்த பரிந்துரையில என்ன மாதிரி பரிந்துரை பண்ணியிருக்கிறார் என்று ரெண்டே ரெண்டு தொடர் தான் இங்க ஆனா இந்த இதுக்கு மேல ஒரு பரிந்துரையை யாருமே செய்ய முடியாது அப்படி இருக்கு தன்போல் என்பால் அன்பன் போதுமே நீ எப்படி என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயோ அது போன்று இவனும் அப்படின்ற அப்போ சேனமான் பெருமாள் எவ்வளவு அந்த அன்பு செலுத்துகிறாரோ அதே அன்பு இவருக்குன்ற இதை விட வேற என்ன நீங்க பரிந்துரை செய்வது தன் என்பால் அன்பன் என்று சொன்னார் இத மட்டும் மாற்றலை யாரு பரிஞ்சோதி முடிவர் மேல ஒன்றும் அவர் சொல்ல தெரியல அங்கோல் என்பால் அன்பன் அங்க என்னிடம் சொன்னார் இங்க நம்பால் அங்க ஒருமை இங்க பன்மை அவ்வளவுதான் ஆனா தொடர் மாத்தலை ஏன்னா தொடர் அதை விட வேற ஒரு தொடரை கண்டுபிடிக்கவே முடியாது தன் போல் என்பால் அன்பன் இவர் தன்போல் நம்பால் அன்பன் அப்படி சரி எதுக்கு வந்தான் எதுக்கு வந்தால் காண்பது கருதி போந்தனன் கோதாமூர்த்தி பாண்ட உன்னை பார்ப்பதற்காக வருகிறான் இதுதான் எல்லாருமே முன்னுரை போடுறது இன்னைக்கு முன்னுரை அப்படிதான் எங்க வந்தீங்க உங்களை பார்க்க உட்காருங்க அஞ்சாறு காரியம் இருக்குதுங்களை பார்த்துட்டு வந்தேன் அப்படியா அதான் அத்திபுத்தமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணா இருக்குதுங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிச்சதுன்னா ஒரு மூட்டையை சொல்லும் இதான் இன்னைக்கு மேல அங்கேயும் நின்பால் காண்பது கருதி போந்தனும் உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறான் அதுதான் உலகியல் தழுவி அருமையானது இங்க என்ன சொல்லுகிறார் மூர்த்தியை நிறுத்திட்டீங்கப்பன் மாடே போந்தான் தன் மாடே போந்தான் அர்த்தம் உன்னிடத்தில் வந்திருக்கிறான் அர்த்தம் நின்பால் நாரு இங்க மாடு மாடுனாலும் நின்பால் என்றாலும் பொருள் உண்டு தான் உன்னிடத்தில் அங்கே நின்னை காண்பது கருதி போந்தனன் சரி அப்புறம் பாரு இப்ப மூர்த்திகள் சொல்லட்டும் அப்படின்னா மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே திருமகப்பாசுரம் நிறைய பொருளை கொடுத்து அவனை அனுப்பி வைக்கினர் அங்கேயே வச்சுக்காதிங்க ஆஸ்தான வித்வானா எனக்கு பாட்டு போச்சு ஆமா இது மாதிரி ஒரு ஆளா பாடுறதுக்கு யாரு தேர்றது அதனால எல்லா மனுஷனுக்கும் கொஞ்சம் செயலாம் இருக்கும்ல பெருமானுக்கும் செயலும் என்ன மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்று சொன்னார் இங்க என்ன சொன்னார் அப்படியேதான் இருநிதியம் கொடுத்து வரவிடுப்பத இருநிதியம் மான் பொருள்னாரு இருநிதி இருநிதி பெரிய நிதி அந்த பெரிய நிதியை கொடுத்து அங்கேயும் வரவிடுப்பதுவே இங்கேயும் வரவிடுப்பது அதே சொல்லி போட்டார் என்ன தென்னர் தென்னர் வீரான் திருமுகத்தின் செய்தி நோக்கி சேரர் வீரான் களிப்பில்லை தெரியானாகி இந்த எந்த அந்த சேரமான் பெருமாள் உள்ளத்தை அப்படியே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்த பெருமானே ஈர்த்து இருக்கணும் எந்த தொடர் இருக்கும் தன்பால் தான் அதான் இருக்கு தன்போல் என்பால் அன்பன் சொன்னாடே நம்ம அன்பு அவ்வளவு சிறப்பா இதுலதான் உண்மையிலேயே இந்த கடிதத்திலேயே உருக்கி இருக்கிற இடம் இருக்கும் என்றால் தன்போல் என்பால் அன்பன் அன்புல என்னை போய் உண்மை காற்று என்னவொம் காட்டுகிறார் பெருமானுடைய கருணை என்ன என்ன அருகதே என்று என்ன பண்ற நம்ம பார்க்க முடியல இந்த திருமுக பாசுரத்தினால பார்க்கணும் இப்ப என்ன நம்ம இருபதாம் நூற்றாண்டு அது ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு சுந்தரமுகரோடு சார்ந்தவர் எட்டாம் நூற்றாண்டு பனிரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னே இருக்கிற செய்தியில அவர் உள்ளத்தை குளிக்கிய ஒரு தொடர் எது என்று கேட்டால் எது ஆருக்கும் தன் போல் என்பால் அன்பன் இந்த ஒரு தான் இருக்கு ஓமை காட்டும் போது தன்னை காட்டி உன்னை போல் அன்பன் சொன்னாரே என்ற ஒரு உள்ளம் பார்த்து அதே அவரை ஆழ பதிய வச்சிருக்கும் இப்படியாக பார்த்த உடனே பொன்னின் தவிகை மிதை வைத்து மண்ணும் உடனே யானை ரொம்ப அருமையா இருக்கு பட்டத்து யானை அருமையா அலங்காரம் பண்ணி வைத்தார்கள் கடிதத்தையும் இந்த திருமுக திருமுக பாசுரம் இருக்கிற திருமுக பாசுரத்தையும் இந்த பானபத்தரையும் ஒருங்கி யானை மேலே ஏற்றி அம்மா அப்படிப்பட்ட ஒரு அருமையான திரு திருமுக ஏற்றி என்ன செய்தாராம் மண்ணும் குளையால் புலவனை முன்வைத்து கதிர்கால் இணை வீசி அந்த சேர்மான் பெருமாள் தன்னுடைய இரு கரங்களிலுமே அந்த கவறி வைத்துக் கொண்டு அப்படி விசுகிறான் ஏன்னா மற்றவங்க விசிடும் போது தப்பி தவறி எங்கேயாவது பார்த்துட்டு விசுடுவான் சரிங்களா அல்லது விசிறுதான் பேச நிறுத்தியே விடுவான் இதெல்லாம் பாக்குறான் நம்ம கவரி தனக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு மற்றவங்களுக்கு வாய்க்க முடியாது அதனால தானே அவர் மேல படாமல அந்த காற்று முழுமையா படுற மாதிரியும் அந்த காற்று கூட இவர் மேலையும் படணும் அந்த திருமுக பாசுரத்தின் மேலும் படணும் திருமுக பாசுரத்திலேயும் படணும் இப்படியாக இருபால் கொலையாற் புலவனை வைத்து பின்னே தான் மின்னும் கதிர்கால் இணைக்க வீசி பல்வேறு எங்கழிப்ப தென்னால் இசைத்தாரான் திருமநகரை வளம் செய்ய அரண்மனைக்கு போல அந்த நகரையே நாலு வீதிலே வல செய்ய வைத்தார் யானை மேலே ஏற்றி என எல்லாருக்கும் தெரியும் திருமுக பாசுரம் பெருமான் தந்தது என்பதற்காக இந்த பாசுரத்துக்கு இவ்வளவு பெரிய மதிப்பை அவர் கொடுத்தாராம் பஞ்சு தடவும் சீரடியார் பல மங்களம் மஞ்சு தடவு நீள் குடிமி மாட மனையில் கொடு போகி பார்த்தாங்க நிருபரம் அப்பவே நிருபர் தான் ஒரு கட்டத்தை தாண்டுவதற்கு ஆறு மணி நேரம் ஆயிற்று மறுநாள் காலையில ஏன் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது எங்க திருமண மாதிரி இருக்கக்கூடாத ஆவணி மா மூல வீதியை கடப்பதற்கு ஒரு கட்டத்தில் தெற்காவணி மூல வீதியை கடப்பதற்கு ஆறு மணி ஆயிற்று எல்லாம் இந்திய இதுல என்ன ஹிந்து என்ன எல்லாம் திருமணம் முன்னும் பின்னும் அவ்வளவு மக்கள் திரளாக இருக்கிறார்கள் அந்த யானை மேலே அந்த இது வைத்து தான் ஒரு பேரரசராயிருந்தும் தன்னகரிலேயே புலவரை இப்படி கவரி வீசுகிறேன் ஏன் ஒன்று அந்த இசைக்கு கொடுத்த மதிப்பு இன்னொன்று இசைவல்லான இறைவன்பால் இருக்கிற அன்பு அருள் அல்ல கவரி வீசி அப்படியே மாளிகைக்கு சென்றதான் மாடமனையில் கொடு போயி நஞ்சு தடவு மணிகண்டன் அன்பன் தன்னை நெண்ணீராட்டி அஞ்சு தடவி ஓவியம் செய்த மணிமண்டபத்தி உடனே கொண்டு இறக்கி வைத்த இருக்கு யார் கடிதம் கொடுத்தாங்க அருமையான மங்கள நீர் நல்ல நறுமணம் நீர் அந்த நீர் எல்லாம் எடுத்து அவருக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி நீராட்டி தலையெல்லாம் புல்த்தி அணிகலன் அணிவித்து அவருக்கு நல்ல ஒரு அருமையான அரிய உட்கார வைத்து அவருக்கு வழிபாடாட்டு அவருக்கு வழிபாடாட்டுங்களா அதனால என்ன செய்யணும் பூஜை என்ன சொல்றோம் மகேஸ்வர பூஜைய என்ன சொல்றோம் அடியாறை கண்டால் ஞாபக பள்ளிய உவந்து அடியார்தமை கண்டால் உவந்த அடிமைத்திரம் நினைந்து உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டா தோடிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே நீங்க அந்த அடியோடைய உள்ளத்துல யார் இருக்காருனா சொக்கநாதரே இருக்கிறார் எனவே இவருக்கு செய்கின்ற வழிபாடு எல்லாம் உள்ளத்துல இருக்கிற சொக்கநாதருக்கும் அங்கே இருக்க இன்னைக்கு ஆகுது அல்லவா அப்படி ரொம்ப அருமையாக அவரை வைத்து வழிபாடு செய்தாராம் செய்து வைத்துக் கொண்டு செம்பற்காகம் பைம்பொற்களத்து வெண்டிலை தீம்பழுக்காய் பிறவு முறை நல்கி எல்லாம் ஒரு பேரரசருக்கு செய்கின்ற உபசரணை இந்த ஆழ்வது என தன்போர் என்பால் அன்பன்னு பெருமானுடைய அந்த அருளுக்கு பாத்திரமானவர் ஆகுதுனாலே அவையெல்லாம் கொடுத்து இல்லைன்னா பாணர்னா என்ன பண்ணுவாங்க சாப்பாடு போடுவாங்க வருகைய போனார் தன்னுடைய அந்த பொன் இருக்கிற இடத்துல அழைத்துக் கொண்டு போய் அப்படியே கதவை திறந்து விட்டார் விட்டா, இதில் தாங்கள் விரும்புகின்ற பொருள் எத்தனையும் முழுமையாக உரிமையின் உதவி உரிமையின் உரிமையின் உதவி எனக்குரியதல்ல இது உங்களுக்குரியது நீங்க ஏதேன்னு மிச்சம் வைக்கணும் இல்லைன்னா வேண்டாம் வைக்க கூட வேண்டாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படியா திறந்து வைத்து கொடுத்துடலாம் உம்பர் பெருமான் அடியீர் நீர் உடையீர் கவர்ந்து கொள்மின் என இம்ப நெடத்தும் வெண்கூடையான் இசைப்ப எதிர்த்தாழ்ந்து இசைக்கடவன் நம்பர் அருளுக்கு உரிய நீர் நல்கித் தமையும் எனக்கே அவர் நீங்கள் பெருமானத்தில் அன்புடையவர்கள் அடியேன அன்புடையவர்கள் அதனால நீங்கள் என்ன வழங்கீர்களோ அதுதான் எனக்கு போதுமே தவிர அடியை எடுத்துக் கொள்வது அவ்வளவு மரவும் அல்ல முறையும் அல்ல அந்த பாணர் சொன்னார் அந்த காலத்து பான சொன்னியால் எடுத்து கொடுக்க கொஞ்சம் வாங்கினார் போரும் எனக்கு அடியனுக்கு இது போருமே அடியனுக்கு இது போருமே என்று சொல்றாராம் சொல்ல சொல்ல இவர் இது மட்டும் வைத்து கொடுக்கிறாராம் என்ன தீர்மிசை கடவன் இலங்கு புலம்பூனிய நிதியம் பொன்னம் திவிகை கரிபரிமான் பொற்பட்டாடை பலபெறும் தன் என்னும் அளவால் தான் தானிய கொள்ளத்தார் எல்லாவற்றையும் வேண்டாம் மறுத்துக்கொண்டே இருக்கிறார் இருக்கும் கொடுத்தாராம் பின் ஏழடியோடு ஏழடியோடு சென்று இவற்றை எல்லாம் கொடுத்து விட்டு ரொம்ப அருமை இந்த யார் வந்தால் அவர்களை அனுப்புகின்ற பொழுது ஒரு ஏழடி பின் சென்று அனுப்ப வேண்டும் என்று பழைய கால மரபு பழைய கால மரபு ஏழடி தூரம் ஆவது கொஞ்சம் மேலும் போலாம் இப்ப நம்முடைய நாவுக்கரசரை அழைத்து கொண்டு போனது நம்முடைய திருப்பணம் வரைக்குமே போனார் நம்முடைய அப்போதிரிகள் அடுத்த ஊருக்கே போற மங்கேற்கரசி யாரும் குளச்சரை ஆரும் நின்ற செய்றும் ஆலவாயிலிருந்து மணமேற்குடி வரைக்கும் வந்தாங்க மனமேற்குடி வரைக்கும் தன் நாட்டு எல்லை வரைக்குமே வந்து மட்டும் இல்ல கூடவே வர்றேன்ட்டாங்க இல்லை இது இங்க இருக்கட்டும் பாண்டிய ஆட்சி மிக முக்கியம் என்று சொல்லி வற்புறுத்தி ஞானசமுதிரம் இருக்கு சொன்னார் பெரிய விமானத்துல தன் நாட்டு அல்ல வந்து மீண்டும் சோழ நாட்டுக்கு நான் கூடவே வந்துடுறேன் எங்களுக்கு அரசே வேண்டாம் அப்படி இருந்தும் அப்படி வருவது உண்டு குறைந்தபட்சம் ஒரு ஏழடியாவது தாண்டி வரணும் அண்மையில் இருந்த செல்வந்த ராஜா சார் முத்தையட்டி ஆட்ட இருந்தது இது நாம் பார்த்தது எங்க அளவில் கூட பார்த்தது எங்க அளவு பார்த்தது அதனால போய் விடுப்பு கடிதம் கொடுத்து அது வேலையை வேண்டாம் என்று வேலையை சொல்லிட்டு என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு சொல்லிட்டு இல்ல நாங்க படித்த கல்லூரி மீண்டும் நாங்க அழைக்கிறாங்க அங்கதான் போகணும் என்று சொல்லணும் என்ன உங்களுக்கு என்ன வேணும் பல இடத்துல என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அவரு அவருதான் இல்ல எந்த குறையும் இல்லை என்ன குறையும் இளையமேலோடு எம்பாவாய் ஆனாலும் நாங்க போற மரத்துக்கு போகணுமே என்று சொல்லிட்டு சொல்லணும் கடைசியா சரி இருக்கிற திருமடங்களில் அந்த திருமடம்தான் நிதி வைத்து அறக்கட்டளை வைத்திருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அதுவும் நம்முடைய இடம் தான் ஆனாலும் நீங்க போய் ஒரு ஆண்டு இருந்துட்டு மீண்டும் சொல்லிட்டு உணவெல்லாம் கொடுத்து மீண்டு அனுப்பும் பொழுது இப்ப நீங்க எதுவெடி போகணும் எதுவாடி போகணும் எக்பர் போகணும் உடனே அழைத்து தானும் வந்து அந்த பிறகு ஏற்றி உட்காந்து போன பிறகுதான் போனது நாங்கள் பனிப்ப பணி வேற செய்தோம் ஒரு ஆண்டு அது பணி செய்த பொழுதும் கூட அந்த மாதிரி ஏழடி பின்வருவது பின் ஏழடியோ பெருமை தாண்ட வரிசையினால் தன்னேரிசையான் தனை விடுத்து மீண்டானாக அந்த ஏழடி பின் சென்று அவரை அனுப்பி மீண்டு வந்தாராம் சேரமான் பெருமாள் உடனே மதுரை மின் நேர் தானும் மீண்டு வெயில் வரிக்கும் பொன்னியர்மவுளி நிதி கிழவன் போல மதுரை நகர் புக்கான் வந்த போது எவ்வளவு பாட்டு பாத்தீங்களா போறதுக்கு புலவர் பெருமக்களுக்கு இருக்கிற அருமை நீட்டி சொல்லணுமோ அதை நீட்டி சொன்னார்கள் ஏழா இருந்தது நீட்டினார் எப்படி செய்வார் ஏழா இருந்த போது அப்ப நீட்டம் முடிஞ்சது ஏழு இருபத்தஞ்சா இருந்த போது மதுரை நகர் புக்கார் நாம் போகல சாமி முந்தை வேத முதல்வர்க்கும் புலவோர்தமக்கும் முறை நல்கி பாருங்க நேற்று வரைக்கும் வறுமை அவருக்கு பெருமான் கொடுத்தார் இன்னைக்கு அவர் கொடுத்த பொருளை மதுரை நகர் வந்தவுடனே நிறைய பொருள் இருக்கு அதனால பந்தவர்களுக்கெல்லாம் தான் வழங்க ஆரம்பிச்சுட்டாரான் இதுதான் அந்த பண்டை கால புறத்தில் இருந்ததாக புறநானூறு அருமையா சொல்றது நேற்று வரைக்கும் சோத்துக்குத்தாலும் ரொம்ப கடினம் என் மனைவி குழந்தை என் மனைவி முகத்தை பார்த்தது குமன் பாடுகிறான் அந்த குழந்தை சுவை இந்த பால் பெறாது அப்படி முகத்தை பார்த்துதான் யாரு தாய அவ என் முகத்தை பார்க்க பெருமானே நான் உன் முகத்தை பார்த்தேங்கிறேன் யார்கிட்ட போய் அப்படி பாடினார் மனுஷன் புறநானூரில் குழந்தை தாய் முகத்தை பார்த்தது அவ என்ன பண்ணுவா இந்த மாதிரி பாருங்க குழந்தை அழுகுதுங்களே நீங்க பேசாம இருக்கீங்களா ஏ முகத்தை பார்த்தா பெருமானிய நான் உன்முகத்தை பார்க்கிறேன் இப்படி இருந்தவர் நிறைய இந்த மாதிரி பொருள் கொடுத்தவுடனே நேரம் எடுத்து கொண்டு போனார் போனவுடனே என்ன செய்தார் குரணானூர் நின்னையின் துறனிற்கும் நீனையின் துறனிற்கும் பன்மகான் கற்பின் என் கிளைமுதல் ஓர்க்கும் கடும்பின் கடும்பசிதிகரை யாளன் என் நல்கியோர்க்கும் என்னாது என்னோட சூடாது வல்ல அங்கு வாழ்தாது எல்லோருக்கும் கொடுமதி மனைகிட போய் உனக்கு வேண்டியவங்களா இருந்தாலும் நம்ம சுற்றமா இருந்தாலும் நம்ம ஒருபடி ரெண்டுபடி கரங்கடம் வாங்கி இருந்தாலும் இல்ல இல்ல யாருக்கு வேணாலும் அவங்க ஐயா இல்லேன்னு சொல்லாது என்னோடும் சூடாது இது ஒண்ணு சொல்லுவான் பாத்துருங்க தர்றேன் ஐயா வச்சா ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்றேன் நினைக்காத மணிகளை ஓய் ஏன்னா ஆமா இந்த பொருள் உண்மையிலேயே குமணன் அந்த மாதிரி கருதி இருந்தா நமக்கு தருவாரா இல்ல அவர் எப்ப நமக்கு தந்தாரோ நாம் என்னோட தந்தார் பழந்தூங்கு முதிரத்து கடவன் திருந்துவேல் குமனன் நல்கிய வளம் அவன் கொடுத்த சொத்து கொடுமா என்று குடித்து எது புறலானோர் அதே போலயே இவர் அந்த பெருமாணத்தில் கொண்டு வந்த பொருளை நகர் உள்ளார் யாருமறிய யாவர்க்கும் உந்தை வேத முதல்வர்க்கும் புலவோர்தமுக்கும் ஒரு நல்கி தந்தையாளின் இசைப்பான தருமமனையால் வைகினான் மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு சென்றார் என்று சொல்லி ரொம்ப அருமையாக திருமுக பாசுரத்தை அப்படியே வாங்கி அது ஆசிரியப்பாவாக இது ஆசிரிய விருத்தமாக இருந்த அருமையாக சொல்லி இந்த விளையாட்டு சொல்லியிருக்கார் இங்க என்ன ஒரு கரு கேட்டா இந்த வரலாறு சேரமான் பெருமாள் அல்லவா கொடுத்தது நமக்கு இதுலயும் இருக்கு பெரிய பாணத்திலயும் இருக்குது பெரிய பிராணத்திலும் இருக்குது அல்லவா ரெண்டு பேருக்கானு நினைக்க சில பேரு அது ஒரு பானபத்தில இது ஒரு பானபத்தான் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க சில பேர் என்ன ரெண்டும் ஒன்றா இருந்தாதான் என்ன தப்பு வச்சிருக்காங்க அல்லவா ஆகவே ஏரமான் பெருமாடத்தில் இது மாதிரி திருமுக பாக்கணம் கொடுத்து அதன் வாயிலாக இந்த பானபத்திரனுக்கு உதவி செய்த பெருமை இங்கு திருவிழியாளர் பிராணத்தில் எப்படி பாராட்டப்படுகிறதோ அதே பெரிய பிராணத்தில் நமக்கு என்பதை மட்டும் சொல்லி இப்படி நாம் திருவிழியாறு பிராணத்தை நினைவு கூறுவதற்கு ஏதுவாக இந்த புண்ணியம் வாய்த்தது எனவே அதற்காக நம்முடைய குருமூர்த்தியினுடைய வணங்கி வந்திருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இதோடு நாம் இந்த திங்களுடைய நிறைவை நாம் செய்கிறோம் என்று சொல்லி வணங்குகிறேன் வணக்கம்